வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொற்ற சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று மார்ச் மாதம் மூன்றாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியாவின் முகலாய பேரரசர் அக்பர் அவர்கள் வங்காள படைகளை தோற்கடித்தார் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு அமெரிக்காவின் டெலிபோன் மற்றும் டெலிகிராப் கம்பெனி நியூயார்க் நகரில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு கெய்சர் வெல்கம் டு என்ற ஜெர்மனியைச் சேர்ந்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் கண்டுபிடித்த போனோகிராப் கருவியின் மூலம் அரசியல் நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்த முதல் நபர் என்ற பெருமையை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு டைம் இதழின் முதல் பதிப்பு வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜப்பானில் ஹொன் ஷு என்ற இடத்தில் நிலநடுக்கம் மற்றும் ஆழி பேரலை காரணமாக மூவாயிரம் பேர் வரை இறந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு சவுதி அரேபியாவில் எண்ணெய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மும்பையில் மகாத்மா காந்தி அவர்கள் ஆதிக்கவாதிகளுக்கு எதிராக உண்ணாண் ஒன்றை ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளி இந்தியா பாகிஸ்தான் போர் ஆரம்பமாகியது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு என்பவர் விமானம் மூலம் எரிபொருள் நிரப்ப கூட தரையிறங்காமல் தனிநபராக உலகை சுற்றி முடித்தார் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நாசாவின் அப்போல்லோ ஒன்பது விண்கலம் விண்ணில் ஏவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வெனிரா பதிமூன்று என்ற விண்கலம் வெள்ளிக்கோளில் தரையிறங்கி முதல் அதனை வண்ண படம் பிடித்தது இது முன்னதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அக்டோபர் முப்பது அன்று ரஷ்யாவால் செலுத்தப்பட்ட வெள்ளி கோளாய்வு விண்கலன் ஆகும் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜாம்செட்ஜி டாட்டா இந்திய தொழிலதிபர் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆண்டு அலெக்சாண்டர் கிரஹம்பெல் தொலைபேசியை கண்டுபிடித்த ஸ்காட்டிஷ் அமெரிக்க பொறியாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அன்புமணி ஈழத்து எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஜெயச்சந்திரன் தென்னிந்திய திரைப்பட பின்னணி பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு திக்குவள்ளை கமால் ஈழத்து எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு கணபதி கணேசன் தமிழ் இதழில இதழியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு இன்சுமாமுல் ஹத் பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரலட்சுமி சரத்குமார் தமிழ் திரைப்பட நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு குரு ஹர்கோவிந்த் ஆறாவது சீக்கிய குரு ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு அவுரங்கசேப் முகலாய பேரரசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சி சிவஞான சுந்தரம் ஏழு இதழியலாளர் ஆய் இரண்டாயிரத்தி ஆண்டு குரு குருவிக்கரம்பை வேலு சுயமரியாதை இயக்க தலைவர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வே ராதாகிருஷ்ணன் வென்வெலி அறிவியலாளர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மார்டின் குரோ நியூசிலாந்து கிரிக்கெட் வீடர் இன்னாலின் சிறப்புகள் பல்கேரியா விடுதலை நாள் மற்றும் உலக காட்டுயிர் நாள் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே